அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அருள் கருதி அன்புடையாதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்க்கண் இல் இதனுடைய அர்த்தத்தை நேற்றைக்கே பார்த்தோம் மேலும் கொஞ்சம் பார்த்துவிட்டு இன்றைக்கு நிறைவு செய்து விடுவோம் அதாவது பிறருடைய பொருளை அடைய வேண்டும் என்று அவர்கள் எப்பொழுது மறந்திருப்பார்கள் எப்பொழுது அவர்கள் அதை கவனிக்காமல் இருப்பார்கள்னு பார்த்து அதை பறிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு இரக்க குணமோ பிறரிடத்தில் அன்பாக இருக்கிறதுங்கிறதோ இருக்காது அப்படிங்கிறத அர்த்தம் வாழ்க்கையில் மனிதன் நன்றாக சந்தோஷமாக அமைதியாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இரக்க குணமும் அன்பும் நன்றாக மேலோங்க வேண்டும் அப்படிப்பட்ட உயர்ந்த இன்பத்தை பெற விரும்புகின்றவனுக்கு பிறருடைய பொருளை கவர வேண்டும் எண்ணம் வரக்கூடாது அப்படி பிறர் பொருளை கவர வேண்டும் எண்ணம் வந்தால் இரக்ககுணமோ அன்புடையவனாக இருப்பதோ மகிழ்ச்சியோடு இருப்பதோ நிகழாதுங்கிறது அழகா இந்த குரட்பாவில் உபதேசம் பண்ணி திருவள்ளுவர் ஒரு உரையாசிரியர் சொல்கிறார் அன்பு என்பது ஆரம்ப நிலை அருள்ங்கிறது பழுத்த நிலை ஆக அருள் கருதி அன்புடையராதல் ஆக அருளுக்காக அன்பை வளர்க்கிறது முதல்ல நம்முடைய ஓரளவுக்கு குடும்பத்தில் அன்போடு இருப்போம் நண்பர்களிடத்தில் உறவினர்களிடத்தில் காலப்போக்கில் எல்லா உயிர்களிடத்துலையும் வாடிய பயிரை கண்டபோது வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொன்ன மாதிரி எல்லா உயிரினங்களையும் நேசிக்கக்கூடிய உயர்ந்த குணம்தான் அருள் குணம் அது அன்பு அருளாக பரிணமிக்கணும் ஆகவே அருள் கருதி அன்புடையராதல் அப்படிங்கிற கருத்தை சொன்னார் என்று அந்த உரையாசிரியர் அழகாக சொல்லி இருக்கிறார் தன்னுடைய நலனை பங்கிட்டுக் கொடுக்கிறவன் அன்புடையவன் எந்த உயிரையும் தன்னோட உயிர்னு நினைச்சு கருதுகின்றவன் தான் அருளாளன் தன்னுடைய உயிரையும் கொடுத்து பிற உயிரை பாதுகாக்கிறவன் தான் அருளாளன் ஆக இத்தகைய சிறப்பு பிறருடைய நலனை கவர வேண்டும் என்கின்ற கறவாளன் கள்வனுக்கு ஏற்படாது என்று சொல்லி இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார் ஆகவே அன்பினாலும் அருளினாலும் மேன்மை பெற வேண்டிய துறவி அல்லது துறவு மனப்பான்மைக்கு தயாராக கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த வன்புனாலையும் பாவத்தினாலையும் களவு செய்து தாழ்வடையக்கூடாது வன்பு என்னன்னா வன்முறை வன்முறை பாவங்களைலாம் செய்கிறது பொச்சாப்பு அப்படின்னா அர்த்தம் பொச்சாவாமைனே ஒரு அதிகாரம் வரப்போகிறது இந்த பொச்சாப்புங்கிற சொல்லுக்கு அயர்வு சோர்வு மரதி அப்படின்னு அர்த்தம் பொருளை மறந்துன்னு நிலையை களவாளன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் குறிப்பு அதாவது ஒரு பொருளை உடையவன் ஒருத்தன் இருக்கான் அவன் அந்த பொருளை மறந்து வேறு ஏதோ கவனத்தில் இருக்கிறபோது அது எப்படா அப்படி இருப்பான்னு பார்க்குறது பொச்சாப்பு பார்ப்பார்க்கண் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் இன்னொருத்தனுக்கு எப்போ மறதி ஏற்படும்னு எதிர்பார்க்கிறது ஒரு துறவிங்கிறவர் என்ன பண்ணுவார் தன்னுடைய பொருள் உற்றம் சுற்றம் எல்லாம் துறந்து விட்டு தான் துறவி ஆவார் அதனுடைய குறைபாட்டை தெரிஞ்சுதான் துறக்கிறார் அதுக்கப்புறம் இன்னொருத்தருடைய பொருளை மதித்து அதை எப்படியாவது திருட்டுத்தனமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் வந்ததுன்னா அவருக்கு எப்படி அன்பும் அருளும் வரும் அப்படிங்கிற கருத்தும் இதில் அமைந்திருக்கிறது பிறருடைய பொருளை விரும்புகின்றவர்களுக்கு அன்பும் அருளும் வளராது என்பது தான் கருத்து ஆகவே இது ஒரு மருள் மருள்னு சொன்னால் மயக்கம் மோகம்னு பேர் துறவி என்பவர் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூன்று ஆசைகளையும் துறக்க வேண்டியவர் ஆக துறவு வாழ்க்கைக்குத்தான் நாமளும் தயாராகணும் வாழ்க்கையில் எல்லோரும் துறவு மனப்பான்மை ஒரு நிலையில் அடைஞ்சு தான் ஆகணும் ஆகவே இந்த மண்ணைக் கவறுதல் பெண்ணை கவறுதல் பொண்ணை கவறுதல் இந்த மூன்று குற்றங்களையும் முற்றிலும் விட வேண்டும் வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியத்தை மோட்சத்தை வீடு பேற்றை பேரின்பத்தை இப்பிறவியிலேயே நாம் நன்றாக அடைய வேண்டுமானால் இந்த மூன்று வகையான தவறுகளிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் என்பது கருத்து இனி பதவுரையை பார்க்கலாம் பொருள் பிறருடைய பொருளை கவர்ந்து கருதி இன்பம் பெறலாம் என்று நினைத்து பொச்சாப்பு பிறரது மறதியை பார்ப்பார் கண் எதிர்பார்க்கின்றவருக்கு அருள் பிறர் நன்மையை கருதி விரும்பி அன்புடையராதல் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு உடையவராக இல் இருக்க முடியாது பொழிப்புரை பிறருடைய பொருளை கவர்ந்து இன்பம் பெறலாம் என்று நினைத்து பிறரது மறதியை எதிர்பார்ப்பவருக்கு பிறர் நன்மையை விரும்பி அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு உடையவராக இருக்க முடியாது அருள் கருதி அன்புடையராதல் மனமார்ந்தனிதநேயம் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு